அல்லது அபு அம்ரா அப்துல்லா ரவிக்கின்றார்கள் நான் கேட்காத சொல்லாக இஸ்லாம் பற்றி எனக்கு கூறுவீர்களாக என்று நான் கேட்டேன் அல்லாஹுவை நான் நம்புகிறேன் என்று கூறு பின்பு அதில் உறுதியாக இரு என்று நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் முப்பத்தி